அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு எற்று என்று இறங்குவ செய்ய செய்வானேல் மற்ற அன்ன செய்யாமை நன்று ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு பிறகு ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு பஷாதாபப்படாமறி காரியங்களை செய்யணும் அப்படி ஒருவேளை தவறுகளை செஞ்சத்துக்கு பிறகு நாம இப்படி பண்ணினோமே அப்படின்னு பஷாதப்படாம பிறகு அதை பத்தி வருத்தப்படாம இருக்கிறது நல்லது அதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டு பின்னால வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது யோசிச்சு பண்ணணும்னு அர்த்தம் எண்ணி துணிக கருமம் என்பது கருத்து துறவரையல்ல பார்க்கிற போது கூடா ஒழுக்கத்துல சொல்லுவார் திருவள்ளுவர் பற்றேம் என்பார் படிற்ழுக்கம் எற்றற்றேம் என்று ஏதம் பலவும் தரும் அப்படின்பர் நாங்க பற்றுக்களை எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வேஷத்தை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ள தவறுகளை எல்லாம் செய்கின்றவர்கள் பின்னால ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன் பண்ணேன் பண்ணேன் வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை வரும்னு சொல்லி இருக்காரு அந்த குரல்ல எற்றுன்னா எத்தகையது எத்தன்மைத்து அப்படின்னு அர்த்தம் எத்தகைய பண்ணிட்டேன் எதையும் நன்கு ஆராய்ந்து தான் செய்யணும் யோசித்து தான் ஒரு காரியத்தை செய்யணும் ஒருவேளை அறிவில் மயங்கி அவசரப்பட்டு சீக்கிரம் சுகம் கிடைக்கணும்னு நினச்சி ஏதாவது தப்பான காரியத்தை செய்து விட்டால் வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது ஆகையினால் வருத்தப்படாமல் இருக்கிறதே நல்லது ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம் அப்படி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தோம்னா அதுலேருந்து மேலே வர முடியாது நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கான் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும் வந்து விட்டது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்லை இதுலேருந்து எப்படி நாம் மீண்டு இன்னும் சரியா வர்றதுங்கிறது அதுக்கு யோசிக்கணுமே தவிர கடந்ததையே நினச்சி நினச்சி வருத்தப்படுறது விவேகமாகாது கடந்து போனதை எண்ணி வருந்துகின்ற பேதை அஜானி என்று உலகத்தார் பெரியோர்கள் பழிப்பார்கள்னு அர்த்தம் கழிந்ததற்கு இறங்குதல் இழிந்தவர் இயல்பாகும் என்பது கருத்து போனதற்கு வருத்தப்படுறதுங்கிறது அறியாமையினுடைய ஒரு செயல்பாடு அறிவில்லாதனுடைய வெளிப்பாடு அப்படி ஆயிடும் அதாவது நடந்ததை குறித்து வருத்தப்படாமல் மறுபடியும் உற்சாகத்தோட காரியத்தை செய்கிறவர் தான் அமைச்சரில் சிறந்தவர் இப்படி ஆகிவிட்டதே ஆகிவிட்டதே என்று உட்கார்ந்து பொலமின் இருக்கக்கூடாது விதுர நீதியில விதுரர் சொல்றார் ந பிராபியம் அபிவான் சந்தி நஷ்டம் நேச்சந்தி சோசித்தும் ஆபத் சுச்ச நமுஹ்யந்தி நராஃப் பண்டித புத்தயா ரொம்ப ஸ்லோகம் இது பண்டிதர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்னா அடைய முடியாதுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் எழந்து போனதை குறித்து வருத்தப்பட மாட்டார்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில குழம்பி போக மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் பண்டிதர்கள் என்று சொல்லப்படுவார்கள் போனதற்கு வருந்துதல் வேண்டா புன்மை தீர்க்க முயலுவம் வாரீர் அப்படின்னு மகாகவி பாரதியார் சரஸ்வதிய குறிச்சு பாடுற பாடல்ல வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பால்ல பாடுகிறார் நடந்ததை பத்தி கவலைப்பட்டு பயனில்லை நடக்க வேண்டியத புத்திசாலித்தனமாக செஞ்சு துன்பத்திலிருந்து நாம் மீண்டு வரணும் அப்படிங்குறதான் நோக்கமாக இருக்கணும் இன்றைய சூழ்நிலைக்கு இந்த குரல் மிக பொருத்தமாக இருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் எற்று என்று தான் இந்த செயலை செய்து விட்டேனே என்று இறங்குவ பின்னால் வருந்தக்கூடிய செயல்களை செய்யற்க ஒருபொழுதும் செய்யாமல் இருக்க வேண்டும் செய்வானேல் ஒருவேளை தவறாக அப்படி செய்ய நேர்ந்தாலும் மற்ற அதற்கு பிறகு அன்ன அதை நினைத்து வருந்தாமல் செய்யாமை மீண்டும் அச்செயலை செய்யாமல் இருத்தல் நன்று நலமுடையதாகும் தான் இந்த செயலை செய்துவிட்டேனே என்று பின்னால் வருந்த கூடிய செயல்களை ஒருபொழுதும் செய்யாமல் வேண்டும் ஒருவேளை தவறாக அப்படி செய்ய நேர்ந்தாலும் அதற்கு பிறகு அதை நினைத்து வருந்தாமல் மீண்டும் அந்த செயலை செய்யாமல் இருத்தல் நலமுடையதாகும் நலனை தரும் பின்னால் வருத்தத்தை தரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது கருத்து எற்று என்று இறங்குவ செய்ய செய்வானேல் மற்ற அன்ன செய்யாமை நன்று